வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெல்லிங்டன் பிரபு தலைமையிலான பிரிட்டன் படைகள் ஸ்பெயினில் செலமங்கா என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் குருமடம் டேனியல் வாரன் புவர் என்பவர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லி போஸ்ட் என்பவர் பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மைல்களை பதினெட்டு மணி நேரங்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் தனியொருவனாக விமானத்தில் உலகை கடந்து வந்த முதல் மனிதன் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் பொதுமக்களை ரேசன் முறையில் பெட்ரோல் வாங்க அறிவுறுத்தியது போர்க்காலத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக இந்த நடைமுறை அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு போலந்தின் தேசிய விடுதலைக்கான குழு நாட்டில் சீர்திருத்தங்களையும் நாசிகளுக்கு எதிரான போரை முன்னெடுத்துச் செல்லவும் தொழிற்சாலைகளை தேசிய மயமாக்கும் திட்டத்தையும் அறிவித்தது போலந்தில் கம்யூனிச ஆட்சி ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்டோஸ் லைவ் மெசெஞ்சர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கில் சதாம் ஹுசைனின் புதல்வர்கள் குவாசி மற்றும் உதாய் இருவரும் அமெரிக்க ராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர் இவர்களுடன் சதாமின் பதினான்கு வயது பேரனும் கொல்லப்பட்டான் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் மரைனர் ஒன்று விண்கலம் ஏவப்பட்டு சில நிமிடங்களில் கட்டுக்கடங்காமல் சென்றதால் அது அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு த ஹேல் பாப் எனும் வாழ் நட்சத்திரத்தை ஆலன் ஹேல் மற்றும் தாமஸ் பாப் ஆகியோர் கண்டுபிடித்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது வட இந்தியா நேபாளம் வங்காளதேசம் ஆகிய இடங்களில் முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரெட்ரிக் வில்கம் பெசல் ஜெர்மன் கணிதவியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தோமு பாஸ்கர தொண்டைமான் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாணிதாசன் புதுவை கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் டி சுந்தரம் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகேஷ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீதர் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வசந்த் ரஞ்சானே இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆனந்த் சத்தியானந்த் நியூசிலாந்தின் பத்தொன்பதாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எஸ் சைலஜா தென்னிந்திய திரைப்பட பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் பதினெட்டாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தில்ரூவன் பெரேரா இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நுவான் குலசேகர இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கியூசெபே பியாசி இத்தாலிய கணிதவியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முத்து ரெட்டி இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவர் சமூக போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு டி எஸ் பாலையா தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு சிவகுமார் ராய் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாரண துரைக்கண்ணன் தமிழக பத்திரிகையாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டான் பாஸ்கோ இலங்கையின் நாடக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தங்கராஜ் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆ இப்ராஹிம் ராவுத்தர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் ஜாம்பியா நாட்டில் புரட்சி மற்றும் மர்தலேன் மரியால் திருவிழா இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே